வணக்கம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நூத்தி ஆறாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறவுள்ளது இரண்டு யூ டி எஸ் ஆன் மொபைல் செயலி ரயில் டிரெயின்களின் டிக்கெட் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக அமைக்கப்பட்டது மூன்று இந்திய ராணுவ உபகரணமான பினாக்கா என்பது பல ரானமாகும்பத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் டி சி ஏ ஆனந்த் தலைமையிலான தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்காக அமைக்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக வர்த்தக உலக வர்த்தக மன்றத்தின் அமைச்சரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது இரண்டு சர்வதேச கால்பந்து போட்டியில் இந்தியாவின் சார்பாக அதிக கோல் அடித்தவர் யார் மூன்று நிதி ஆயோக்கின் ஒட்டுமொத்த நீர் மேலாண்மை பட்டியலின்படி எந்த மாநிலம் சிறந்த திறமையை கொண்ட மாநிலமாகும் நான்கு பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தடுப்பதற்கான தினமாக எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி